சுவய க ஜீவனஸ்மம்ோவிம் குருச்சாம் புஜனாத் அச்சிராமு சேந்திரியனசேவம் திரசி நந்தம் குருச்சரம் புஜன சம்சாரதிராபவமுக்தான் சேந்திரிகமானச நியமாதேவம் திரக்ஷ சினிஜகிருதய்தந்தேவம் இதே எங்க சொல்றார் ஆச்சாரியால் சங்கரபகாதால் மோகமுத்திரம் சொல்லப்பட்ட பஜகோவிந்தத்தில் பல விஷயங்களை சொல்லி கடைசியில் முத்திர வைக்கிறாப்பிடம் அதனால அப்படி குருவை ஆசிரித்தவன் ஹிருதயத்தில் தெய்வத்தை பார்க்கிறான் பிரம்மத்தை பார்க்குறான் பிரம்ம ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது அதைத்தான் சொன்னார் முச்சுகுந்த சுவாமியும் பின்னாலேயும் கண்ணன் காமிக்க போகிறான் உத்தவனோட பேசிட்டு இருக்கிற போதிலோ உத்தவன் சொல்லும்போது டுதேகமாஜம் சுலபம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுக்கூரின் அபஸ்வதி புவான் பவாப் தின்னதரே சாத்ம இப்படிப்பட்ட சம்சார கடல் சமுத்திரத்தை ஒரு குருவனுடைய வார்த்தையை கேட்டுண்டு மனுஷ தேகத்தை எடுத்து நான் அனுகூலமாக இருக்கிற பொழுது யார் கடக்கலையோ அவன் ஆத்மஹத்தி பண்ணிக்கொண்டவன் மாதிரிதான் சொல்கிறார் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அதனால் வந்து எனக்கு சர்வசாதாரணமாக மற்ற ராஜாக்கள்லாம் மானப்பிரசர்களாகி நாட்டை துறந்து அவர்கள் வந்து எல்லா ஆசையும் விட்டு காட்டுக்கு போய் உங்களை சேவிக்கிற போது எனக்கு சர்வசாதாரணமாக எல்லா ஆசைகளும் என்னை விட்டு தானாக போயிடுது அதுதான் இது எனக்கு பண்ண அனுகிரம் அப்படி சொல்லி கடைசியில பிரபோ முக்தியா கொடுக்கக்கூடிய உங்களை ஆராதிக்க வந்து இந்த லௌகீக பந்தங்களை கொடுக்க வரத்தியா கேட்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதான் கடைசியா பார்த்தது மேலே ஐம்பத்தி இருந்து மேலே பார்ப்போம் அப்போ முதல்ல ஒரு எட்டு ஸ்லோகங்களால இந்த லீக விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவனுக்கு கூடிய ராஜாவாக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருந்த அவனுக்கு ஏற்படக்கூடிய பந்தத்தை சொல்லி அதனுடைய கஷ்டங்களை சொல்லி கஷ்டங்கள் துன்பங்கள் சம்சாரம் நீங்கணும்னா பகவதியினுடைய பிரமார விஷயத்தை சொல்கிறாப்பில் அஞ்சு ஸ்லோகங்களை சொல்கிறாப்பில் சொல்லி கடைசியில் இந்த ரெண்டு ஸ்லோகங்களில் அதான் முடியாது ரொம்ப அழகாக இருக்கு தசியசிஷ ரஜத்தனா நிரஞ்சன விரமியம் தசியா சிடயேஷத்துணம் அயம் பரம் ராம் ஞருஷம் விரமியம் अनुतापे, சிரமிகிரஜினோ அனுத்தபவித்தஷமிலா கதஞ்சி சரணூபேரம் பராமன் அபயம் ரித்தம் அசோகம் பி மாணமீஷா சிமிஜா தப்பியனோனு அவித்தஷமிலா கதஞ்சி சரணா சூப்பே தராப்ஜம் பராத்மன் அபயம் ரிதம் அசோகம் பாகிமா பண்ணம் ஈஷா இந்த ரெண்டு தான் பாக்கியிருக்கக்கூடிய அந்த முச்சுகுந்தர் பண்ண ஸ்லோகம் அதை மாத்திரம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தத ஒரு ஸ்டெச்சாக பார்த்துட்டு அந்த அத்தியாயத்தை முடிப்போம் தா த்விசியசிரோ ரஜத்தமனஞணம் அரம் ராம் யப்மா புருஷம் விரமியம் தான் சிருட்டும் சர்வோ ரஜத்தமஸுனுணம் அயம் பரம் ராம் யம் புருஷம் விரமியம் சிரம்தப்போ அனுதாபை அவித்திரஷமிலா கதஞ்சி சரணா சோப்பேட்ட பராத்மன் அபயம் ரித்தம் அசோகம் பி மாணமீஷா சிமவிஜினா தப்பியமானு அவித்தஷமிலா கதஞ்சி சரணா சோப்பேட்ட பதாஜம் பராத்மன் அபயம் ரித்தம் அசோகம் பாகிமா பன்ன மீஷா இப்படி ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து முச்சுக்குந்த சுவாமி சக்கரவர்த்தி ராஜரிஷி ஸ்தோத்திரம் பண்ணார் இந்த ஒரு ஆவர்த்தி கண்டிப்பா சொல்லுவேன் எனக்காக சொல்லுவேன் நீங்க கேட்குறது ஒரு நான் நமக்கு வந்து அப்படி ஒரு வைராக்கிய சம்பளன்ன முச்சுக்குந்தர் ஏன் அவருக்கு வந்து கர்கவா கர்கவாக்கிய மனுஸ்பரம் சொன்ன மாதிரி கர்காச்சாரியருடைய அனுகிரகம் இப்போ நமக்கு எங்கள் சுவாமி அனுகிரகம் இருக்கு அதனால் அதை வச்சு சொல்லுவேன் சொல்லும் ஈஸ்வரா ஆகினால் ரஜோ குணம் தமோ குணம் சத்தகுணம் இப்படி மூணு குணங்கள் இருக்கு அந்த குணங்களால் எல்லாம் அதில் மாட்டின்னு இருக்காங்க சந்தேகமே கிடையாது நீ இந்த குணங்கள் சிக்காத ஒரு ஜீவராசியும் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் வந்த உடனே அந்த குணங்கள் எல்லாம் அம்மா வயிற்றில் வரபோதே அப்போது இதனால் ஏற்பட்ட ஐஸ்வர்யம் சத்துவ விநாதம் தர்மம் போன்ற விஷயங்களை முழுக்க விட்டுட்டு புண்ணியபாப ரூபமான தோஷம் இல்லாதவனான மாயா தற்காரிய சம்பந்தம் இல்லாதனான அதாவது நிர்குணமான பார்ப்பினால் சொல்லப்படுறார் உத்தோம் சொல்ல போ நிர்குணத்தை பற்றி சொல்லப்படுறேன் ரெண்டாவது இல்லாமல் ஒரே வஸ்துவரக்கூடியது பிரம்மம் ஒக்கட்டேன்னு சொல்லப்பட்டேன் விஜான ரூபியான புருஷோத்தவனான உங்களை நான் சரணமடைகிறேன் சத்தியான விஷயம் உங்களை சரணம் அடைகிறேன் ரெண்டாவது இல்லை பிரம்மம் ஒன்று தான் பிரம்ம உக்கட்டை ரெண்டாவது வஸ்து இருந்தால் தான் கஷ்டம் அப்படி இல்லை அப்படிப்பட்ட புருஷத்துவனான உங்களை நான் சரணப்படுகிறேன் சரணமடைந்தவனை ரட்சிக்கக்கூடிய போற்றி காப்பாற்றக்கூடிய ஏ பரமாத்மா இந்த சம்சாரத்தில் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்விகம் இப்படி சொல்லக்கூட தா சி ஹார ஹே குரு பாக்கு குரு தான் அனுகிரகம் பண்ண முடியும் அது அப்படி தூக்கி விடுறாப்பிடம் அப்போ ரொம்ப காலத்தில் கஷ்டப்படக்கூடியவன் அதனால் அப்படியே தகி தகிச்ச தகிக்கப்பட்டவன் கஷ்டப்பட்டுக்கும் தப்பிச்சுன் இருக்கும் பாப்பத்தால் கஷ்டப்படக்கூடியவன் ஆசையே தீராத மனசு போன்ற இந்திரியங்களாக ஆறு சத்ருக்கள் நம்ம அதான் அடிக்கடி சொல்லணும் எனக்கு வந்து என் தொண்டையும் என் மனசு தான் பெரிய சத்ருன்னு பெரிய அவஸ்தை அதாவது அந்த இந்த தொண்டை அவஸ்தை எப்படி ஒன்றுனா கரெக்டாக ரெக்கார்டு பண்ணுற நேரத்தில் வந்து பிடிக்கும் கரெக்டாக பிடிக்கும் பாராயணம் பண்ணுறபோது ரொம்ப ரொம்ப அசிச்சு அந்த இடத்துல பாராயணம் பண்ணும் அப்போ வந்து கரெக்டாக மென்னையை பிடிக்கும் பண்ண பாவம் நான் பாப்பாத்மா மூடாத்மா தூராத்மா அப்படி தான் இருக்கும் அதுக்காக தான் அவனை சொல்லிட்டு இருக்கேன் விடாம விடமாட்டேன் அதாச்சும் நான் ஆச்சு விடமாட்டேன் அப்போ பாப்பாத்தால் ஆசையே தீராத மனசு போன்ற இந்திரியங்களை ஆறு சத்ருகளை கொண்டவணும் கஷ்டப்பட்டும் சாந்தியை அடையாதவனாகும் கதஞ்சு அப்படின்னு அலப்த சாந்தி சாந்தினா இந்த இடத்துல அந்த ஆத்ம தரிசனம் அடையாதவன பயமில்லாதும் சத்யஸ்வரூபியாகணும் துக்கம் இல்லாததாகும் ரிதம் ரித்தங்கிறதையும் அதாவது சத்தியம் ஒன்றும் ரித்தம் ஒண்ணும் இது பல விதமாக பல பிரகாரமாக அதுக்கு வந்து வியாக்கியானங்கள்லாம் சொல்கிறார்கள் பெரியவர்கள்லாம் காலம் காலத்தை கடந்த கடந்த நிகழ் எதிர்காலங்கள்லாம் தாண்டி காலம் இல்லாத எப்பவும் இருக்கக்கூடிய சத்தியமான வஸ்து ஒன்று சத்தியம் அதுதான் அது ரித்தம் இப்படி இது இருந்தனா நடைமுறையிலேயே அதுவே சத்தியமாக இருக்கும் அதே சத்தியமாக இருக்கும் அதருத்தம் புரிவதற்காக ஒன்று சொன்னது இப்ப மேலெ எல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு துக்கம் இல்லாத உங்களுடைய திருவடி மலரை அடைந்த அடைந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஈஸ்வரா அடைந்திருக்கேன் உன்னுடைய கிருஷ்ணா உன் பாதத்தை அடைந்திருக்கேன் ஈஸ்வரா சரணமடைந்த என்ன நீ ரட்சிக்க வேண்டும் மாம்பாகின என்ன இந்த சம்சாரத்திலையும் ரட்சிக்க அவ்வளோதான் சம்சாரத்திலையும் ரட்சிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ரட்சிக்க வேண்டும் சொல்கிறேன் மேலே விவரமாக பார்ப்போம் இப்போது என்ன சொல்கிறார் தஸ்மாத் விசிஜியாசிட்ட ஈஷ சர்வத்துவம் ஆக ஈஸ்வரா ரஜோ குணம் தமோ குணம் இந்த மூன்று குணங்களும் எல்லாருக்கும் உண்டு இந்த பூமியில் பிறவு எடுத்தால் இந்த குணங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த குணங்கள் ஒண்ணுக்கு ஒன்றும் ஒண்ணு கூட ஒண்ணு குறைய இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஒண்ணு கூட ஒன்று குறைய இருக்கும் அது பிரகாரம் தான் இருக்கு நிர்குணமா இருக்கக்கூடியது இருக்கு அப்ப எப்ப நிர்குணமா இருக்க முடியும் இந்த பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பிஎம்ஐ காம்ப்ளக்ஸ்னா இல்லையா அது தினமும் அப்டியம் அழகா பை பாடி மைண்டுக்கு இன்டலெக்ட் அந்த பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸ் அதை தாண்டினா நிர்குணத்துக்கு போக முடியும் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நிர்குணத்துக்கு போகணுன்னா பிஎம்ஐ காம்ப்ளெக்ஸு தாண்டணும் பாடி மைண்டு இன்டெலக்ட் காம்ப்ளக்ஸு அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அபிமானம் அதை தாண்டணும் அப்போது ரஜோகுணம் தமோகுணம் சத்தோகுணம் போன்றவர்களால் ஏற்படக்கூடிய அந்த எல்லா விதமான ஆசைகள் விருப்பங்கள் இஷ்டங்கள் அபீட்டங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு வேண்டிய என்னென்ன உண்டோ எல்லாம் அதெல்லாத்தையும் சுத்தமா நீக்கி விலக்கி தூர தள்ளிட்டு மாயை போன்ற மூன்று குணங்கள் இல்லாதவன் மூன்று குணம் இல்லாதவனுக்கு நிர்குணமானவன் மாயை அவனுடைய கண்ட்ரோல் இருக்கும் மாயைக்கு அடிப்படாதன் மாயை தன் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பிரகிருதி மாயை பிரதானம் விஷ்ணுமாயா என்ன சொன்னாலும் ஒன்று தான் அப்ப ரெண்டு இல்லாம ஒன்றா இருக்கக்கூடிய மேலானவன் பெரிய கான்சியஸாக இருக்கக்கூடிய பேர் உணர்வாக இருக்கக்கூடிய அதுதான் கிருஷ்ணா கான்சியஸும் அதே இருக்கும் பேர் உணர்வாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரமபுருஷனான கிருஷ்ணா உங்களையே சரணமடைகிறேன் ரொம்ப காலம் வந்து இந்த புண்ணிய பாப்பங்கள் பாப புண்ணியங்களை வினை பயன்கள் அது எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு கழச்சி போயிட்டு ஓஞ்சி போயிட்டேன் வாணிக்க வாத்தர் சொல்கிறாப்பில் ஓஞ்சி போயிட்டேன்ப்பா எல்லா பிறவும் பிற எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானு மெய்ய ஒன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் அது மாதிரி போரும் போரும் அதனால இந்த துன்பத்தால் கஷ்டத்தால அந்த பாதிப்பு அதனுடைய அக்னி அந்த கஷ்ட பாதிப்பு அக்னி வந்து என்னை வாட்டி வதைக்கிறது பஞ்ச இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் பஞ்ச இந்திரியங்களும் மனசும் எனக்கு சத்ருவா இருக்கு ஆமா பார்க்க வேண்டாங்கிறத பாக்குறது மனசை நினைக்க வேண்டாம் சும்மா கடைன்னா நினைக்க வேண்டியது சும்மாயிறு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று அருகில் என்ன அனுபூதியில் சொல்கிறார் அது அனுப அனுபூதி வந்து பெரிய வசத்தியான விஷயம் ஆத்ம விஷயத்தை தமிழில் சொல்கிறதுனால இது ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துன்னு பார் சார் சமஸ்த வேதாந்தத்தையும் அதில் போட்டு சொல்லியிருக்கார் யார் நம்ம அந்த அருணகிரிநாதன் அருணகிரிநாதன் எப்படி இருந்தது சும்மாயிறு சொல்லற நின்றாலும் என்ன வார்த்தையாலியாக சொன்னார் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணார் அனுகிரம் பண்ண உடனே மனசை டப்புன்னு இன்னும் பொறுத்து அப்படி டக்குன்னு நிற்க மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் நிற்கும் அப்புறம் டக்குன்னு கிளம்பி வந்துடுது அதுதான் மனோவாசனைகள் முழுக்க போகணும் அப்போ நிற்குணமாக இருக்கணும் அப்படியும் இதெல்லாம் பஞ்ச இந்திரியங்களும் மனசு என்னுடைய பகை லௌகீக சுகத்திலேயே ஈடுபாடு போயிட்டு இருக்கு ஆமாம் உங்களை ஒருத்தருக்கு பாதன்பா பிடிக்குன்னா எப்போ தானாலும் பாத வந்து எங்கேயா போகிறவோ பார்க்குற போது அதுதான் கேட்குறாப்புல இருக்குது ஒருத்தருக்கு வந்து மல்கோவை மாம்பழம் பிடிக்கும் அல்ஃபோன்ஸ் மாம்பழம் பிடிங்கன்னா வந்துடும் மா மாம்பழ சீசன் வந்து விட்டோம்னா அதுதான் பிடிக்கும் அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காரு தான் வேணுன்னா அந்த காரு தான் வேணுங்கிற அப்படி இப்படி இன்ப நாட்டம் லௌகிக சுக வாழ்க்கையில் ஈடுபாடு போயிட்டே இருக்க குறையவே இல்லையே அதனால் சாந்தி கிடைக்கல அமைதி கிடைக்கவே இல்லை அதனால் லௌகிக வாழ்க்கையில் லௌகிக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கவி தவிக்கக்கூடியவனுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவன் தையும் அந்த சரண்யமாக இருக்கக்கூடியவன் அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் சரணாகதனாக இருக்கு நீ சரண்யத்தை அடைக்கலத்தை கொடுப்பக்கூடியவன் சரணாகர வத்தலன் நீ அப்போ பரம பரம் பரமாத்மா பரம்பொருளை எப்படியும் பயத்தை நீக்கக்கூடியனு அழிவு இல்லாதுன்னு கஷ்டம் இல்லாதது துன்பம் இல்லாதனான உங்களுடைய அழகான அந்த திருவடி கமலங்கள் தாமரைகளை சரணமடைந்தேன் ஈஸ்வரன் அவன் வந்து துவயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சொன்னாலே போருமே துவயம் சொல்லணுங்கிறதுல அஷ்டாட்சதியோடு துவயம் சொல்கிறதுக்கு நான் என்னை பார்க்க போயிருந்தேன் பார்த்தேன் தயத்தை விடாமல் சொன்னாலும் துவயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏ பிரபு இந்த இந்த ஸ்லோகம் சொன்னாலே போகணும் இந்த ஸ்லோகமே போருமே அபயம் ரித்தம் அசோகம் பாகி மாப்பண்ணு மீஷா சரணதாக அபயம் ரித்தம் அசோகம் பாகி அப்படி நான் உங்களை சரண முடிந்தேன் ஈஸ்வரா சரணிந்து என்ன தீனன் சாதாரணவன் அப்படிப்பட்ட என்ன ரட்சிக்க வேண்டும் அப்படியும் பிரார்த்தனை பண்ணார் நம்ம முஜுகுந்த அந்த ஸ்லோகங்களை ஒரு ஒரு ஆவர்த்தி பார்த்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து யாருக்கு வந்து வேதாந்தத்தில் ஈடுபாடு இருக்கோ அவர்கள் இதை ரசிப்பார்கள் யாருக்கு வந்து நிஜமாகவே பாகுரத்தில் ஈடுபாடு இருக்கோ கேட்கணும்னு இதை வந்து உற்சாகமாக ஆகா சொன்னேன்னு சந்தோஷப்படுவாங்க முச்சு குண்டோ மோஹி ஜனயீசமாஜையஜதி அன்த்திருக்கே சுகாய துக்கேஷு சஜத்தை கிரகே ஜோஷி புருஷ் வஞ்சிதா லோ துர்லம கதஞ்சி அவியமய அன பதாரவிந்தம் நஜத்து அசன்மதி கிரந்தூப்பே பதி யு மமேஷலோ அஜித்தோராஜ்மியூபத்தை மத்தே சுத்தாரோஷூஷு ஆசியமான களேவியசே நூடமான அஸ்வரை காம் பரிட்ட ட் அகணியன் சுர்ம பிரமத்துச்சை கிருத்தி பிரவந்தலோம் விஷயம் ம் அப்பிரமியுள்ளே அவ ஆக पुरारते चरण मरंग புரேமரிஷத்தை மரங்கரஞ்சிதா சேவனோ விட்மிஜிதிச்சிரமூத்த விராசனாஜவந்த மை சுகேஷி கீடா மருக புருஷ ஈஷன் ஈயத்தை கர்த்த கிமா தபஸ் நிறத்தோக தலப்பேயா தரத்தை புனச்சூ ம பிரபு தர்சோா கல்பா भ्रमतो यदा भवे जनसचुने सत्सम सत्संग तगत परावरेशे तयीचा जायते जा मति मे मूग्रह ईशते राजबंधापगमों यदचया यहाँ प्राथ्यते साढ़क अखंडभूम न कामयेन्व पारसना कि प्राथ्यतमा वरम विभो आराध्यकस्त ही अपवर्गत மபம் தசியா சி டீஷ்துணம் நகுணம் அதுவெயும் பரம் ராம் ஞருஷம் விரமியம் திருமிகிருஜிநப்பை அவித்திரோ அலப் கதஞ்சி சரண சூப்பே தராத்மன் அபஜம் ரித்தம் அசோகம் பாஹி இப்படி நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பதிமூணு ஸ்லோகத்தில் அழகாக அந்த முற்றுகுந்த சக்கரவர்த்தியும் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார் ஒன்றை தவிர வேறு ஒன்று வரம் வேண்டாம் ஏமாத்தாதேன்னு சொன்னார் அதாவது கிளீன் போல்டு பண்ண போல் பண்ணிட்டார் கண்ணனை அப்படின்னா அப்படியும் அவருக்கு வந்து உடனே மோக்ஷம் இல்லை அடுத்த ஜென்மால்தான் மோக்ஷம் பின்னால் அதில் பாருங்க அடுத்த அத்தியாயத்தை முடிச்சிருவோம் பகவான் உவாச்சர்வபோமா மாராஜ மலோர்ஜித வரோபி நாமி விகத்தயமா மாராஜ மே விமலோர்ஜித வரோபி நகத்தயோ வர அப்பிரதா விதித்த நி மயித்த விச்சித் பிரலோபி வர அப்பி சீ விச்சித் யுஜா அட்சீணவா புனரும் யுஞ்ஜா பிரதிமீணம் ராஜன் திருஷ்யே புனரும் விச்சரஸ்வ मही काम मय्या वेसिमात्म अस्व वा निराभ्यं பி மய் அனி விச்சரஸ்வீ காமம் மய்யவேசிரேவாத்துபம் பதிமய் அனி க்ஷிரோ மத்தூன் ஸ்வர் நவீத்து மிருகாதி க்ஷிரமஸித்து நியதீதி மிருகாதி மாஹி தகியம் மது பாஷி க்ஷிரமஸி ஜந்தூன் நியதீத்து மிருகாதி மாஹிட்ட ஜியம் जन्मने अन राजभूते சுகத்தமாக சர்வபூத சுகிருத்தமாக பூத்வா துஜவரத்வம்பை மாம் உபேஷ்டதி கேவலம் ஜென்மனியனந்தரே ராஜன் சர்வூத சுகிருத்தமாக பூத்வா த்விஜவரத்தம் வை மாம் உபேஷ்டதி கேவலம் அறுபத்தி ஸ்லோகம் இதோட இந்த ஐம்பத்தி ஒன்றாவது அழகான அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் ஸ்ரீ பகவான் வாச்சா ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தி நாலு இந்த அத்தியாயத்தை मुख्यम घण मूणध्याय श्रीभगवान्चा सारौम महाराज मति विमोर्जिता प्रलोभित भी, भी न कामी विघटा यथ श्रीभगवान्चा सार्वभम महाराज मति विमोर्जिता बरे प्रलोभित न कामी विघटा यथ வரம் அப்பா விதித்த நீமயே காம் ஆசீர் விஜய விச்சிதி பிரலோபித்தோ வரம் அப்பா விதித்தே நீமயே காந்தியே குச்சி யுஜாந்தனம் யுஜாந்தன அக்ஷிணம் ராஜன் திருஷ்யே புனருதிச்சரரஸ்வமீ காமம் மைய வேச அத்தேவராம் பத்தி மையன விச்சரமீ காமம் மைய வேசி மாணச அத்தேவராம் க்த்தமஸி ஜூன் நவீத்து மருகாதிமாக்கிட்ட தகம் மது க்ஷிரமஸி ஜந்தூன் நவதி மருகயாதி நகிட்ட ஜி அகம் மது ஜன்மே அனந்தரே ராஜன் சுவூத்தசுகிரோத்தூ ஜவரஸ் வை மாமுதி கேவலம் ஜன்மனியனே ராஜன் சுவூத்தசுகிரோத்தமாக பூத்தரஸும் வை மாமுலம் ஓம் தவபுராணே பையா சிமஸ்கே உத்தராஜ் விச்சுகந்தமாத பச்சாஷ்தமோய கிருஷ்ணாப்பணம் அடுத்தாடியலம் அர்த்தம் சொல்லுவோம் அம்பத்திரெண்டு அம்பத்தமூணு அம்பத்தினாலில்ல ருமணியக்மணி கிருஷ்ணனை ஸ்மரணம் செய்கிறான் அடுத்த அத்தியாயத்துல ருக்மணிய கண்ணன் ஹரணம் செய்கிறான் அதுக்கு அடுத்த ஐம்பத்தி அத்தியாயத்துல ருக்மிணி வரணம் செய்யப்பட்டு இப்படி ஸ்மரணம் ஹரணம் வரணங்கிற ரீதியில மூணு அத்தியாயங்கள்ல ருக்மிணி கல்யாணம் பின்னால பேசப்படுகிறது ஆமாம் இவ்வளோ தூரம் புண்ணியம் சேர்த்துருக்கார் எல்லாம் பண்ணிருக்கார் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணால் இல்லை பண்ணால் உடனே கண்ணனை பார்த்த உடனே முக்தி கொடுக்க வேண்டியது தானே ஆனால் அடுத்த நீ தபஸ் பண்ணு அங்கே போய் இதில் இருக்கு அந்த விஷாலம் அந்த பத்ரிநார் பத்ரி அப்படின்னு கலாப்ப கிராமம் சொல்லக்கூடாது அங்கே போய் தபஸ் பண்ணு நீ பண்ண அந்த வேட்டையாடுலாம் ஆடியிருக்கேன் ஹிம்சை எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ஹிம்சையெல்லாம் போட்டோம் அதெல்லாம் தபஸ் பண்ணி அப்புறம் பாப்பம் நான் போட்டோம் மறுபடியும் ஒரு பிராமண ஜின்மா வந்தப்புறம் நீ என்னை அடைவாயின்னு அப்படி அனுகிரகம் கண்ணன் மேல பார்ப்பும் கிருஷ்ணாபுரம்